प्रपन्न िजाताय पाणये ज्ञान मुद्रा कृष्णा गीतामुहे नम भूमिरापो नलो वायु खम्मनो बुद्धिरेवच अहंकार इतीयतिर धा भगवान्नी ஈஸ்வர தத்துவத்தை உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கொண்டு அந்த ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுக்கிற விஷயத்தை ஜான விஜானம்னு சொல்லி இந்த ஈஸ்வர தத்துவத்தை தெரிந்து கொண்டால் போதுமானது இதற்கு மேலே வாழ்க்கையில் அமைதி ஆனந்தத்திற்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு உபதேசம் பண்ணின பிறகு இது ரொம்ப அபூர்வமாக சில பேருக்கு தான் இந்த உண்மை விளங்கும் எல்லோருக்கும் விடங்கி விடாது ஆனால் எல்லோரும் முயற்சி பண்ண வேண்டும்ங்கிற கருத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் ஆகவே இதனுடைய நோக்கம் என்னென்னா இது ரொம்ப அரிதானது எல்லோரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அரிதான ஒன்றை அறிந்து கொள்ள எல்லோரும் முயற்சிக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் பகவான் இதுக்கு முன்னாலு ஸ்லோகத்தில் அந்த கருத்தை உபதேசம் பண்ணினார் இப்போது ஞான விஜானத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் இது ஞானத்தை தான் சொல்கிறார் ஈஸ்வரன் வந்து ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் இதுக்கு நம்ம சில அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கான்சியஸ்னஸ் அண்ட் மேட்டர் சேந்து தான் கிரியேஷன் பிரம்மன் சக்தியோட இருந்து மாயா மாயாசக்தியினால இந்த படைப்பு வெளிப்படுகிறது மெய்ப்பொருள் பிரம்மம் மாறாத அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த மாயா மாயாசக்தி உண்மையில் அதற்கு உணர்வு கிடையாது தமிழில் சொல்லணும்னா பிரம்மண உணர்வுன்னு சொல்லணும் மாயாசக்தியை வந்து பொருள்னு சொல்லணும் ஆக இங்கிலீஷில் கான்ஷியஸ்னஸ் வித் மேட்டர் கிரியேஷன் ஏற்படுறது தமிழில் சொல்லணும்னா உணர்வு பொருளால் உலகை படைக்கிறது உணர்வு நேரடியாக உலகை படைக்க முடியாது பொருளும் உணர்வின் துணை இல்லாமல் படைக்க முடியாது இதை பத்தி பதினாலாம் அத்தியாயத்தில் பகவான் சொல்லுவார் இந்த பிரபஞ்சத்துக்கு மாயாசக்தி தாய் போலவும் பிரம்மன் தந்தை போலவும் சொல்லுவார் இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும் உலகத்தில் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அந்த பொருளுக்கு ஒரு மெட்டீரியல் காசுன்னு சொல்ற கச்சா பொருள் முதற் இருக்கு ஆனால் அதை திட்டமிட்டு வடிவமைச்ச ஒருவர் இருக்கிறார் ஒரு நகை செய்யணும்னா தங்கம் வேணும் அதை செய்கிறதுக்கு அந்த கோல்டு ஸ்மித் பொற்கொள்ளர் வேணும் அது இந்த மாபெரும் படைப்புக்கு மாயாசக்தி தான் முதற் பொருள் காரணம் ஆனால் மாயாசக்தி ஜடமாக இருக்கிறது அது தானே செயல்பட முடியாது உணர்வாகிய பரம்பொருளின் தன்மையை இரவல் வாங்கி கொண்டு தான் ஆகவே இந்த ஈஸ்வர தத்துவங்கிறது கொஞ்சம் நுணுக்கமானது இந்த படைப்பை நாம் நுண்மையா சிந்திச்சு பார்த்தா இந்த உண்மைகள்லாம் விளங்கும் ஸ்லோகத்தில் அப்பப்ப வரக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையில் இதை நான் விளக்கி சொல்றேன் இப்ப சுருக்கமா புரிஞ்சுக்கோங்க இந்த ஜகத்துக்கு காரணமாக ஈஸ்வரன் இருக்கிறார் ஆக இதை பற்றி நிறைய விளக்கங்கள்லாம் இனிமே வரப்போகிறது இந்த அளவில் நாம புரிஞ்சுப்போம் ஈஸ்வரகா ஜகத்காரனஹா இறைவன் இந்த படைப்புக்கு காரணமாக இருக்கிறார் எப்படி உயிர்களாகிய நாமெல்லாம் உறக்கத்தோட துணை கொண்டு கனவுலகை படைக்கிறோமோ அப்படி இறைவன் மாயாசக்தியின் துணை கொண்டு நன உலகை படைக்கிறார் இது உதாரணம் இனிமேல் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றேன் பகவான் சொல்றார் மே பிரகிரு அஷ்டதா பின்னா என்னுடைய பிரகிருதி மாயாசக்தி பிரக்ரியத்தை மகதாதி ஆக்காரேனி பிரகிரு மாயா நாம சக்தி ஜகத் ரச்சனாயாம் உபாதானம் அஸ்தி அப்படி பெரியவங்க சொல்லியிருக்காங்க பிரகிருத்தின்னா என்ன அர்த்தம் மகத்தத்துவம் முதலான வடிவமாக எது பரிணமிக்கிறதோ அந்த மாயா சக்தி இந்த படைப்புக்கு காரணமாக அமைகின்ற உபாதான காரணம் உபாதான காரணம்னு சொன்னால் கச்சா பொருள் மெட்டீரியல் காஸ் இது எப்படி இருக்குன்னா இது சூக்ம பிரபஞ்ச சிருஷ்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்திரியங்களுக்கு விஷயமாகிறூல பிரபஞ்ச சிருஷ்டி சூக்ம பிரபஞ்ச சிருஷ்டியை தான் இங்கே ஆரம்பிக்கிறார் பகவான் மாயாசக்தி தான் காரணப்பிரபஞ்சம் இதை புரிஞ்சுக்கணும் நாம எப்படி இந்த படைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் நான் வரேன் முதல்ல அகங்காரகான் இந்த அகங்காரகாங்கிறது வந்து விதை வடிவமாக இருக்கிற நிலை எப்படி ஒரு செடி விதை வடிவமாக இருந்து அப்புறம் முளைவிட்டு அப்புறம் தளர்த்து பெரிய விரக்ஷமாகிறதோ அப்படி அகங்காரம் அப்படிங்கிற சப்தத்துக்கு இங்கே அர்த்தம் என்னன்னு கேட்டால் மாயாசக்தியினுடைய படைப்புக்கான ஆரம்பம் இதுக்கு பேர் அவ்வக்தாவஸ்தா டார்மெண்ட் ஃபார்ம் பொட்டன்ஷியல் ஃபார்ம் பீஜாவஸ்தபடிலாம் சொல்லுவோம் அதாவது காரணநிலை அப்படின்னு சொல்லுவோம் அஹ அஹங்காரா என்னுடைய பிரகிருதி எட்டு விதமாக பிரிஞ்சிருக்குங்கிறார் பகவான் இங்கே இந்த என்னுடையங்கிற போது என்னுடையனா இறைவனுடைய பிரகிருதி இந்த மாயா சக்தியானது எட்டு விதமாக பிரிகிறது இந்த படைப்பில் வெளிப்படுறது முதல்ல தோன்றாத இருக்கிற நிலை அதிலிருந்து என்ன வருகிறதுனா சூக்ம பிரபஞ்சம் சமஷ்டி புத்தி டோட்டல் மைண்ட் ஆக இந்த மாயா சக்தியிலிருந்து முதல்ல வர்றது டோட்டல் மைண்ட் புத்தி அதுக்கு பேர் தான் மகத்தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் மனசுன்னு இங்க இருக்கு இந்த மனசுங்கிற சொல்லுக்கு பொருள் டோட்டல் மைண்ட் எல்லோருடைய சமஷ்டி மனசு எப்படி நமக்கு எண்ணங்கள்லாம் வந்து தீர்மானம் பண்றோம் ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிற சக்தி புத்தி அந்த பொருள் வேணும் வேண்டான்னு முடிவெடுக்கிறது மனசு ஆகவே இது சமஷ்டி மனசு அப்படின்னு எடுத்துக்கணும் இது இன்னொரு கோணத்திலையும் சொல்கிறது உண்டு சமஷ்டி அகங்காரமாக இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்வது உண்டு முதல்ல நம்ம தூக்கத்தில் இருக்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய நம்ம நான்கிற எண்ணம் இல்லை ஆனால் நான்குற எண்ணம் ஒடுக்கமாக இருக்கு ஆனால் விழித்தவுடனே நான்குற எண்ணம் வெளிப்படுகிறது அந்த அர்த்தத்தில் இது டோட்டல் மேக்ரோ காசம் அந்த லெவலில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவாலிட்டி இந்த டோட்டல் இண்டிவிஜுவாலிட்டியை தான் இங்கே மனசுன்னு சொல்கிறோம் இது ரொம்ப சூக்ஷமானது புரிஞ்சுக்கணும் எல்லாமே சட்டில் கிரியேஷன் கிராஸ் லெவலுக்கு இன்னும் வரலை ஆனால் அதெல்லாம் அதுக்கப்புறம் வரத நாம் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை நான் இந்த அளவில் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் மேலும் இந்த ஸ்லோகத்திற்குரிய பொருளை நாளைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்